ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துட்டு வர்ற வரிசையில் பிரம்மே முகூர்த்தே சோத்தாய சிந்தையேதாத்மனோஹிதம்னு நம்முடைய ரிஷிகள் நாம் பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கா காரணம் என்னென்னா பிராமே முகூர்த்தே தேவானாம் பித்திருநான்ச்ச சமாகமஹா அப்படின்னு பிராம முகூர்த்தத்தில் தேவதைகள் பித்திருக்கள் எல்லோரும் இங்கே வரா அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா ஆகினாலே பிராம முகூர்த்தத்தில் நாம் தூங்கிட்டு இருக்கக்கூடாது எழுந்து நோடனும் பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும்னா சூரிய உதயத்திலேருந்து அஞ்சு நாழிகைக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஒரு சுமாராக ஒரு ஆறு மணிக்கு சூரியோதயம் அப்படின்னா அதிலிருந்து அஞ்சு நாழிகைன்னு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும் எதுக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் நம்முடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஈஸ்வரனை நாம் அனுபவிச்சுட்டு வரோம் அப்படின்னு உபனிஷத்து நமக்கு காண்பிக்கிறது அத்திரைவாயம் புருஷ சுயஞ்சோதிகி இந்த இடத்துல தான் நாம் சுஷுப்தியில்தான் ஈஸ்வரனை நாம் ஈஸ்வரனோடு ஈஸ்வரனாக நாம் கலந்து போகிறோம் அப்படின்னு உபனிஷத் அப்படி மனசு சுஷும்னாங்கிற நாடிக்குள்ளே நுழையிறது தான் சுஷுப்தின்னு பேர் திரும்ப மனசு வெளியில் வருது இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி கேட்குற ஒரு சுகத்தில் போய் ஒருத்தன் கலந்து போயிட்டான்னா அவனுக்கு திரும்ப இந்த பக்கம் வரணும்னே தோணாது அப்போது திரும்ப மனது வெளியில் வருதுன்னா என்ன காரணம் அப்படின்னா கர்மாதான் காரணம் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது கர்மாங்கிற கயரை கட்டி அதை விடுற மனசை சுசும்னா நாடிக்குள்ள சுசுப்தி போகப்பிரத கர்மானே நாம் எத்தனை நாளை சுசுப்தியில் சுகமாக ஈஸ்வரனை அனுபவிக்கணும் அப்படின்னு கர்மா இருக்கோ அத்தனை வரைக்கும் நாம் அனுபவிப்போம் சுசுப்தி போகப்பிரத கர்மா முடிஞ்ச உடனே திரும்ப நம்முடைய மனசு வெளியில் வந்துடும் ஜாகிரத் போகப்பிரத கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஜாகிரத்தில் நாம் செய்ய வேண்டிய கர்மாக்கள் அனுபவிக்க வேண்டிய சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு வெளியில் வருது மனசு அப்படி வெளியில் வர்ற பொழுது திரும்ப சொப்னம் வரும் அப்படின்னு உபனிஷத்து நமக்கு சொல்வது அதுதான் சுஷுப்தின்னு பேர் அதுதான் நன்னாக அசந்து தூங்கின்னு இருக்கிறவனை திடீர்னு போய் படப்படான்னு எழுப்பினா அவன் எழுந்து உட்காண்டிருவானே தவிர அவனுக்கு என்ன ஏதுன்னு புரியாது கொஞ்ச நாடி ஆகும் என்னன்னு என்ன காரணம் அப்படின்னா மனசு சுஷும்னா நாடிக்குள்ளே இருக்குது அவனை திடீர்னு எழுப்பினா மனசு திரும்ப சுஷும்னா நாடியிலிருந்து வெளியில் வரணும் அந்த டைம் வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் புரியாது அதனால தான் நம்முடைய சாஸ்திரம் நான் அசந்த தூங்குறவனை எழுப்பப்படாதுன்னு சாஸ்திரம் எழுப்பப்படாது நான் தூங்குறான்னா அவனை போய் தடான தட்டியோ அடிச்சியோ எழுப்பப்படாது அவனாக எழுந்திருக்கிறா என்ன உண்டோ அதை செய்யணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது நாம் போய் தட்டி எழுப்பப்படாதுன்னு சா தூங்குறவனை எழுப்பப்படாதுன்னு சாஸ்திரம் அது மாதிரி தூங்குகிறவனை எழுப்பினா நமக்கு ஒரு பாபம் வரும் அந்த பாபம் என்ன பண்ணோம்னா புத்தியை கெடுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு புத்தி கெட்டு போகும் தூ எழுப்பப்படாது அது ரொம்ப பாபம் அப்படி பிராம முகூர்த்தத்தில் நாம் எழுந்திருக்கணும் எழுந்துட்டு கை கால்களை அலம்பிண்டு வந்துட்டு சில பேரை ஸ்மரிச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறான் யாருன்னா பிரம்மா விஷ்ணு பரமேஸ்வரன் நவகிரகங்கள் தாயார் தகப்பனார் இவால் நினச்சிக்கணும் காலம்புரம் எழுந்த உடனே அதுக்கு தான் அவள் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா அப்படி கை கால்கள் அருமி வந்து சுவாமி கிட்ட பிரம்மா முராரி திரிபுராந்த காரிஹி பானுஷசி பூமி சுத்தோ புதச்ச குருச்ச சுக்கரா சனிராஹு கேதவ சர்வே மம அப்படின்னு பிரம்மா விஷ்ணு சிவன் நவகிரகங்கள் இவாலை ஸ்மரிச்சுக்கிறது ஏன் இவாளை ஏன் ஸ்மரிச்சுக்கணும் அப்படின்னா இந்த லோக்கத்தை நடத்துகிறவா இவாதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்புகளை எடுத்துகிட்டு இந்த உலகத்தை நடத்துகிறார் கிரகாதீனாகி லோக்காஷ்டானு வியாசாச்சாரியால் கிரகங்களுக்கு உட்பட்டு தான் இந்த உலகம் நடக்கிறது அப்படின்னு காண்பிச்சிருக்கார் உலகம் சரியானபடி நடக்கிறது அல்லது சரியானபடி நடக்கலை அப்படின்னா யார் காரணம்னா நவகிரகங்கள் தான் காரணம் அதனால தான் உலகம் சரியானபடி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கு நவகிரக தர்ப்பணம்னு சந்தையிலேயே நமக்கு வச்சிருக்கா எதுக்குன்னா நவகிரகங்கள் தான் அத்தனைக்கும் தேவதைகள் உலகத்தில் உள்ள அத்தனைக்கும் அவா சரியான முறையில் நடத்தணுங்கிறதுக்காகத்தான் நவகிரக தர்ப்பணம்னு சந்தியாவந்தனத்தில் நாம் பண்ணுறோம் நவகிரகங்களுக்கு இந்த உலகத்தை எப்படி நடத்துகிறா நவகிரகங்கள் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு பரமேஸ்வரன் இவா தான் நியமிக்கிறாள் நவகிரகங்களை அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியங்கள் சரியான முறையில் நடக்கணும் சரியான முறையில் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு அவளை நியமிச்சு தர்மத்தை சாட்சியாக வச்சிருக்கா தர்மந்தான் சாட்சியாக இருக்குது இந்த தர்மத்தை சாட்சியாக வச்சுண்டு நவகிரகங்கள் இந்த உலகத்தை நடத்துறது அதனால தான் காலம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாம் வலியுறுத்தி சொல்கிறோம் இப்போ சந்தியாவந்தனத்துக்கு அந்த டைம் ரொம்ப முக்கியம் சந்தியா காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு ஏன் வலியுறுத்தி சொல்கிறோம் அப்படின்னா அந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த காலத்து அந்தந்த காலத்தில் அந்தந்த கர்மாவை செய்யணும் இந்த காலம் மாறி போச்சுன்னா அந்த கர்மாவிலேருந்து வரக்கூடிய பலனும் குறையும் விபரீதமான பலன்கள் வந்துடும் சில சமயங்களில் அதனால் சரியான காலத்தில் பண்ணணும் நவகிரகங்கள் அவ்வப்பொழுது நமக்கு சரியான காலங்களை காண்பிக்கிறா நமக்கு அதன்படி நாம் செய்யணும் அதை தான் ஒரு சரித்திரமே சொல்கிறதுண்டோ பாஸ்கர ராயருடைய சரித்திரத்தில் சொல்கிறபொழுது இதை சொல்லுவா மகாபிரிவாக கூட இந்த சரித்திரத்தை நன்னா சொல்லியிருக்கா அது என்ன சரித்திரம்னா பாஸ்கர ஒரு பெரிய மகான் லலிதா சகசிரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார் அப்படின்னு பிரசித்தமாக தெரியும் எல்லோருக்கும் பாஸ்கர ராயர் பாஷ்யம் ஸ்ரீவித்ய நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார் அவர் முக்கியமாக ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறது அந்த லலிதா சஹசிரநாம பாஷ்யங்கிறத நான் எழுதியிருக்கார் நிறையா கிரந்தங்கள் எழுதியிருக்கார் அவர் அதனால் பாக்கி கிரந்தங்கள்லாம் நான் எழுதலன்னு அர்த்தம் இல்லை லலிதா சஹசிரநாமத்துக்கு அந்த சமயத்தில் பாஷ்யம்னு பெருசாக ஒன்றும் இல்லை அப்போது அவர் அதை முக்கியமாக எடுத்துன்னு எழுதினான்ங்கிறதுனால அது பிரசித்தமாக சொல்கிறோம் அவருடைய சரித்திரத்தில் சொல்கிற பொழுது பாஸ்கரராயிருக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு லீலாவத்தின்னு பேர் அந்த அம்பாளுடைய பிறந்த குழந்த அவள்கிட்ட ரொம்ப பிரியம் பாஸ்கராயிருக்கு அந்த குழந்தைக்கு ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருந்தது என்னென்னா மாங்கல்ய தோஷம்னு ஒரு தோஷம் அவர் பெரிய ஜோதிஷர் அவர் பாஸ்கர ராய் கிரகங்களை நன்னாக தெரிஞ்சவர் இந்த குழந்தைக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் அவரே கண்டுபிடிச்சார் என்னென்னா இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கோத்திரம் மாறி போயிடும் அந்த குழந்த நம் மாற்ற இருக்கிற வரைக்கும் ஒரு கோத்திரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வேறு கோத்திரத்துக்கு போய்டும் இந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கல்யாண வயசுக்காக காத்திருந்துருக்கார் அவர் எப்படி கல்யாண வயசு வந்தது அந்த அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக ஒரு முகூர்த்தம் பார்த்தார் அந்த முகூர்த்தம் இந்த மாங்கல்ய தோஷத்தை அடிக்கணும் அடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த முஹூர்த்தம்னு பார்த்தார் பார்த்து ஒரு டயத்தை தீர்மானம் இந்த சமயத்தில் இந்த முஹூர்த்தத்தை பண்ணினால் அந்த குழந்த சிரேசாக இருக்கும் அப்படின்னு ஒரு முகூர்த்தத்தை தீர்மானம் பண்ணினார் தீர்மானம் பண்ணி கல்யாணம் ஏற்பாடாகி நடக்கிறது அப்படி முகூர்த்த தினம் வந்தது கல்யாண தினம் அங்கே அப்போது ஒரு சம்பவம் நடந்தது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்